أَلِفْ لَا أَمْرَاتٍ بِالْتَ آيَاتُ الْكِتَابِ وَقُرْآنٍ مُبِينٍ رُبَمَعْ يَرَدُّ الَّذِينَ تَفَرُوا لَوْ كَانُوا مُسْلِمِينَ زَرْهُمْ يَأْكُلُوا وَيَتَمَتَّعُوا وَيُلْهِهِمُ اللَّمَلُفَ صَوْبَ يَعْلَمُونَ وَمَا أَخْلَكْنَا مِنْ قَرْيَةٍ إِلَّا وَلَهَا كِتَابٌ مَعْلُوم சூர இப்ராஹிம் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு இப்பொழுது வாசிக்கப்பட்டது சூரத்தில் ஹிஜிர் என்ற அத்தியாயத்தினுடைய அதாவது பதினாலாவது இது ஆரம்பம் இதற்கு முன்னதாக பதினாலு சூறாக்கள் அத்தியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இது மக்காவை சார்ந்த மக்காவில் இறங்கிய தொண்ணூத்தி ஆயத்துக்களை கொண்ட இந்த அத்தியாயத்தில் ஹிஜிர் சம்பந்தமாக ஒரு சம்பவம் வருகின்றது ஒரு இடத்திற்கு பெயர் மதீனாவிலிருந்து தபூக்கு செல்லும் வழியிலே இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலே லூத் அலேஹலாம் அவர்களுடைய கோமுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்தந்த நபிமார்களுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாததின் காரணம் நபிமார்களை புறக்கணித்ததின் காரணமாக அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஹிஜ்ரி அந்த என்ற அந்த இடத்திலே அந்த தண்டனை நடைபெற்றிருக்கின்றதுலாய் சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டு தபூக் போருக்காக போன நேரத்தில் அந்த வழியை கடந்து செல்ல நிலை ஏற்பட்டது சகாபாக்கள் இடத்தில் சொன்னார்கள் இந்த இடத்தை வேகமாக கடந்து வந்து விடுங்கள் இங்கே யாரும் தங்காதீர்கள் இது முந்தைய கோமுல் அழிக்கப்பட்ட இடம் அந்த பயத்தோடு இங்கிருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஆனால் அதற்கு முன்னதாக சில சஹாபாக்கள் அந்த இடத்தில் தங்கினார்கள் தங்கியதுக்கு காரணம் அங்கே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது அந்த பகுதியில் ஏன்னா தபூக் போருடைய நேரத்திலே மிக சிரமமான ஒரு காலகட்டம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை சாப்பிடுவதற்கு உணவில்லாத சூழ்நிலையிலே முப்பதினாயிரம் பேர் கொண்ட ஒரு படை தபூக் போருக்காண்டி புறப்பட்டது அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீர் இருந்தது அதனால் தங்களிடத்தில் இருந்த கொஞ்சம் கோதுமை மாவு அதனை குழைத்து ரொட்டி சுட வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீரை எடுத்து மாவை குழைத்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இந்த இடத்தில் அல்லாஹுடைய தண்டனை இறங்கிய இடம் இது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அந்த தண்ணீரும் அல்லாஹுடைய சாபத்திற்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி நாங்கள் ரொட்டி சொல்றதுக்காண்டி மாவை குழைச்சிட்டுமே என்று சொன்னார்கள் அதை நீங்கள் யாரும் சாப்பிடாதீர்கள் அந்த மாவை அப்படியே ஒட்டகங்களுக்கு போட்டு விடுங்கள் என்பதாக சொன்னார் உழைத்த மாவை ஒட்டகத்திற்கு கொடுத்து விடுமாறு அந்த இடம் ஹெஜிர் என்று அதற்கு பெயர் அந்த இடத்திலே அல்லாஹுடைய தண்டனை இறங்கியதாக பின்னால் வரக்கூடிய ஒரு ஆயத்தில் விளக்கம் சொல்லப்படுகின்றது அதனால் இந்த சூரா இந்த அத்தியாயத்திற்கு பெயரே சூறத்துறை ஹெஜிர் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கின்றனர் அலிஃப்லாம் ரா இது முன்னால் பல தடவை இது மாதிரியாக வந்திருக்குது இதற்கு அர்த்தம் சொல்ல முடியாது வல்லாஹு ஆலும்பி முராதிஹி என்று மட்டும் சொல்லுவார்கள் இதனுடைய அர்த்தம் இதனுடைய நோக்கம் கருத்து அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது முபீன் தில்க ஆயாத்துல் கிதாப் வஹருன் ஆனி முபீன் இது வேதத்தினுடைய சில வசனங்கள் வேதத்தினுடைய சில வசனங்கள் அந்த வேதம் எது குரான் முபீன் தெளிவான குரானுடைய வசனங்கள் வேதம் அல் கிதாப் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமாக குரான் என்ற வார்த்தையும் அல்லாஹால தெளிவுபடுத்துகின்றன இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் இந்த ஆயத்துக்கள் இந்த வசனங்கள் குரான் தெளிவான குரானுடைய குரான் என்ற வேதத்தினுடைய வசனங்கள் இவை இதை சாதாரணமாக ஒரு மனிதனுடைய சொல் என்பதாகவோ சாதாரணமான வசனம் என்பதாகவோ அல்லது யாராவது ம மனிதர்கள் இதனை கற்பனை செய்தார்கள் என்பதாகவோ நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் இவை அல்லாஹுடைய வேதத்தின் வசனங்கள் தெளிவான குரான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய தெளிவானது முபீன் என்று சொன்னால் தெளிவானது எந்த குழப்பமும் கிடையாது எந்த மாற்றமும் கிடையாது எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எந்த முரண்பாடும் ஒன்று கொன்று முரண்பாடு என்பதும் கிடையாது முந்திய ஆயத்தில் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லப்பட்டு இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்ல என்று கருத்து வேறுபாடுள்ள முரண்பாடுள்ள வசனங்களும் கிடையாது அப்படிப்பட்ட தெளிவான குரானுடைய குரான் என்ற இந்த வேதத்தினுடைய சில ஆயத்துகள் இவை என்று அல்லாஹால இந்த குரானை பற்றி சொல்லிவிட்டு நாளில் இப்பொழுது இந்த வேதத்தை பற்றி நிறைய விஷயங்களை அல்லாஹால மக்காவாசிகளுக்கு சொல்லி இருக்கின்றான் அல்லாஹை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் அவன் அல்லாத பொருள்களை வணங்கக்கூடாது அப்படி வணங்கினால் அவர்கள் கடுமையான தண்டனைக்குரியவர்களாக ஆவார்கள் நரகத்தில் போடப்பட்டு வேதனை செய்யப்படுவார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றனர் அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லஹ ஒருவனை வணங்காமல் மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்து அப்படியே இறந்து விட்டு அவர்கள் சென்றால் மூத்தாகிவிட்டால் அவர்கள் நரகத்திற்கு அனுபவப்படுவார்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருந்த விஷயங்கள் நன்றாக தெரிய வரும் ஆகா நாங்கள் ஏமாந்து போய்விட்டோமே நாங்கள் முஸ்லீமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக அப்பொழுது அழுது புலம்புவார்கள் ஆனால் அவர்களுடைய புலம்பல் அழுகை எதுவுமே அங்கே வேலை செய்யாது எதுவுமே ஏற்றுக்கொள்ள புடமாட்டார் அவர்கள் அழுவதற்கோ புலம்புவதற்கோ எந்த விதமான கிடைக்காது அதில் ஒரு விஷயத்தை அல்லாஹால இந்த ஆயத்துகளிலே சொல்லுகின்றார் ருபமா சில நேரங்களில் யவத்துல்லதீன கபரு நிராகரித்தவர்கள் ஆசை வைப்பார்கள் காபிரானவர்கள் ஆசை கொள்வார்கள் லவ்கானு முஸ்லிமீன் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே அல்லாஹுக்கு வழிபட்டவர்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசை வைப்பார்கள் இது எப்பொழுது என்று சொன்னால் தயாமத்தினாளிலே கேள்விகனுக்கு கேட்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் யார் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ காபியர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் நரகத்தில் போடப்படுவார்கள் நரக நெருப்பில் போட்ட பின்னாலே அவர்களோடு சேர்த்து சில முஸ்லிம்களும் அங்கே இருப்பார்கள் உலகத்திலே பாவம் செய்தவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் பேருக்கு ஆனால் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றவில்லை அதே மாதிரி பாவங்களும் செய்திருந்தார்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு தகுந்தவாறு சில காலம் அல்லாஹ நரகத்திலே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியாக்கி சொர்க்கத்திற்கு கொண்டு வருவான் என்ற செய்தி முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது எப்படி அல்லாஹலா வெளியாக்குவான் யார் யாரை வெளியாக்குவான் அங்கே என்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் முன்னாள் ஆயத்துக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அந்த காப்பிர்களுடன் சேர்ந்து பாவம் செய்த முஸ்லீம்களும் போடப்படக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லிம்கள் அல்லாஹத்தாலாவிடத்தில் கெஞ்சுவார்கள் நான்லாம் எங்களை காப்பாற்றுவாயாக என்பதாக சொல்லுவார்கள் பிரலாமிப்பார்கள் அவருடைய கூக்குரலையும் அல்லாஹத்தாலா கேட்பார் இந்த காபிர்கள் இருக்கின்றார்களே இவர்கள் அந்த முஸ்லிம்களை பார்த்து தங்களோடு நரகத்திலே தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்லுவார்கள் நீங்கள் என்னமோ உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடும் நீங்கள் தான் நரகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டீங்கள அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க காபியர்கள் முஸ்லீம்களை பார்த்து ஏளனமாக சொல்லுவார்கள் அல்லாவை நம்பாதவர்களெல்லாம் நரகத்துக்கு போவார்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்பதாக நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள் நீங்களெல்லாம் அல்லாவை நம்பிய முஸ்லீம்கள் என்பதாகவும் உலகத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ எங்களோடு தானே நீங்கள் இருக்கிறீங்க என்று அந்த முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள் அந்த காபிர்கள் இதில் ரெண்டு மூணு மூணு நாலு விதமான அறிவிப்புகள் சொல்லப்பட்டு இந்த காபிர்கள் இந்த முஸ்லிம்களை பார்த்து நரகவாசிகள் நரகத்தில் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹாலாவுக்கு என்னை நம்பிய இந்த மூமின்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து இந்த காஃபிர்கள் ஏளனமாக சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே என்பதாக அல்லாஹால உடனடியாக அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவார் அவனுக்கு ரோஷம் ஏற்படும் அல்லாவுக்கு ரோஷம் ஏற்பட்டு அல்லாஹத்தாலா தன்னுடைய ரஹமத்தின் காரணமாக நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவம் செய்த அந்த முஸ்லீம்களை நரகத்திலிருந்து வெளியாகி விடுவார் வெளியாக்கி அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார் நடக்கூடிய நிகழ்ச்சிகள் இதை முஸ்லிம்களாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லக்கூடியது எந்த நேரத்தில் சொல்லுவார்கள் முஸ்லீம்கள் வெளியாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் சொல்லுவார்கள் இன்னொரு அறிவிப்பின்படி அந்த முஸ்லீம்கள் நரகத்தில் போடப்படுவார்கள் பாவம் பாவம் பாவம் செய்தவர்கள் இந்த காபிர்கள் பார்த்தவர்களை ஏளனம் செய்வார்கள் என்னமோ சொன்னீங்களே எங்களோடு தானே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த க ரொம்ப பெரிய கவலை ஏற்படும் நம்ம உலகத்தில் இந்த மாதிரி பாவங்கள் செய்து அல்லாஹாவை வணங்காத காவிர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதே என்பதாக வருத்தப்படுவார்கள் முஸ்லீம்கள் அப்பொழுது அல்லாஹத்தாலா அவருடைய சொல்லை கேட்பார் அவருடைய பேச்சுக்களை கேட்டுக்கொள்வார் உடனடியாக அல்லாஹாலா அவர்களுக்கு சிபார்சு செய்யுமாறு ஷபாட்சி செய்யுமாறு நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் வலமாக்களுக்கும் சுகதாக்களுக்கும் கட்டளையிடுவார் இந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சிபார் செய்யுங்கள் என்னிடத்தில் என்பதாக சொல்லுவார்கள் அந்தந்த கவும்களுக்கு அந்தந்த நபிமார்கள் சிபார் செய்வார்கள் நம்மிலே யார் இந்த உம்மத்திலே யார் பாவம் செய்த நரகத்திற்கு சென்று விட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி ரசூ ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் சிபாரி செய்வார்கள் ஷபாத் செய்வார்கள் இந்த உம்மத்திலே உள்ள வளமாக்கள் மிகச்சிறந்த வலமாக்கள் அவர்கள் செய்வார்கள் ஷபாத் செய்வார்கள் சுகதாக்கள் செய்வார்கள் யார் யாருக்கு அல்லாஹாலா அனுமதி கொடுக்கின்றானோ அவர்கள் எல்லாம் ஷபாத்தை செய்வார் அந்த ஷபாகத்தை அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு அவர்களை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி விடுவார் இன்னொரு அறிவிப்பில் அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே குறைஞ்ச அளவுக்கு முஸ்லீம் என்ற பெயராவது இருந்திருந்தால் கூட இந்த நரகத்தை விட்டு வெளியாகி இப்பொழுது நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே என்பதாக அவர்கள் பிரலாமிப்பார்கள் நரகத்தை முஸ்லிம்களாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹால சொல்லுவார்கள் இன்னொரு அறிவிப்பில் அனஸ் அலி அல்லாஹால சொல்லுகின்றார்கள் நரகவாசிகளிலே சில மனிதர்கள் அதாவது உலகத்திலே களிமா சொல்லிய மனிதர்களே சிலர் காபிரர்களோடு சேர்த்து நரகத்திலே போடப்படுவார்கள் அந்த காப்பிர்கள் சொல்லுவார்கள் மா நீ அண்கும் கவுளுக்கும் மா அது நான் அண்கும் கவுளுக்கும் லா இலாக இல்லல்லா நீங்கள் லா இலாக இல்லல்லா என்று உலகத்திலே சொன்னீர்களே அந்த சொல் உங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லையே தும்பின் நார் நீங்கள் எங்களோடு சேர்ந்து நரகத்தில் இருக்கின்றீர்களே என்பதாக அந்த காப்பிர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹாலா இதை கேட்பான் அவனுக்கு ரோஷம் வரும் என்னை நம்பிய முஸ்லிம்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் பாவங்களின் காரணமாக இருந்தாலும் இங்கே காபிர்கள் அவர்களை ஏளனமாக பேசுகிறார்கள் ஆகவே லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி என்னை நம்பிய அந்த முஸ்லிம்களை நரகத்தை விட்டு வெளியாக்குங்கள் என்பதாக சொல்லுவான் அல்லாத்தான் அவர்கள் வெளியாக்கப்படுவார்கள் வெளியே கொண்டு வரப்படும் பொழுது அவர்கள் அடுப்பு போன்று கண்ணங்கரையல் என்று எல்லாம் கருப்பாக இருக்கும் நரகத்தில் வெந்து போய் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு வெளியே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆற்றுக்கு பெயர் நஹருல் ஹயாத் என்பதாக சொல்லப்படும் ஜீவியமான ஆறு என்ப ஆறு என்பதாகும் அந்த தண்ணீரிலே இவர்கள் தூக்கி போடப்படுவார்கள் அந்த ஆற்றிலே அந்த ஆற்று தண்ணீர் இவர்களை கழுவி சுத்தமாக்கிவிடும் கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் வெள்ளையாக மாறிவிடுவார்கள் மிக அழகானவர்களாக ஆகிவிடுவார்கள் பிறகு சொர்க்கத்திற்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் சொர்க்கவாசிகள் இவர்களை பார்த்து அடையாளம் கண்டு கொள்வார்கள் இவர்கள் நரகத்துக்கு போய்விட்டு பிறகு சுத்தமாகி இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்தவுடனேயே தெரியும் அல்லது அவர்களுடைய வாடையை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள் சொர்க்கத்திலே இங்கே உலகத்திலே என்னென்ன அமல்கள் செய்தார்களோ அதுக்கு தக்கவாறு அவர்களுக்கு நறுமணம் தரப்படும் ஒரு நல்ல அமல்களே தீமையே செய்யாமல் நல்ல அமல்களே செய்து கொண்டிருந்தால் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நறுமணம் மிக அற்புதமானதாக இருக்கும் பிறகு விட குறைவாக அதை விட குறைவாக என்றெல்லாம் இருக்கும் இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு போனார்களே அவர்களுக்கு இந்த நரகத்தினுடைய அடையாளங்கள் சில வெள்ளையாயிட்டாங்க கூட கருப்பு கருப்பு வெள்ளையாயிடுச்சு இருந்தாலும் சில அடையாளங்கள் இருக்கு அதனால அந்த சொர்க்கவாசிகள் அசல்ல சொர்க்கம் போயிட்டாங்க பாருங்க அவங்க இவங்களை பார்த்து ஜகன்னமின் நரகத்தை சார்ந்தவர்கள் என்பதாகத்தான் கூப்பிடுவார்கள் நீங்க நரகத்துக்கு போயிட்டு வந்தோம் அதனால ஜஹன்னமின் என்பதாக சொல்லுவார்கள் நம்ம பார்க்கிற ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஜெயிலுக்கு போயிடுறார் போயிட்டு வந்த பின்னால் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஜனகன இந்த தான் சிறைக்கு போயிட்டு வந்தவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ காலமானாலும் அது மாறார் அதுபோன்று பல காலம் நீண்ட காலம் வரைக்கும் அவர்களை ஜஹன்னமிக்கீன் என்பதாக சொர்க்கத்திலே அழைப்பார்கள் என்பதாக இதை அனஸ்தல் எல்லாத்தால் அன்பர்கள் அறிவித்த பொழுதுல செல்லா சொல்லுகிற காலத்துக்கு பின்னாலே இதை சொல்றாங்க இந்த செய்தியை இதை கேட்ட ஒரு மனிதர் அனஸ் இல்லா தலத்தில் கேட்டார் இந்த செய்தியை ரசூல்லாய் சல்லா அலிசல்ல இருந்து நீர் கேட்டீரா அப்படின்னு கேட்டார் உண்மைதானா நீ சொல்றது எப்படித்தான் நடக்குமா அப்படின்னு கேட்கிறார் ரசூல்லாட்டிலிருந்து நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அனஸ்லா தல சொன்னார்கள் ஆம் நான் ரசூ அலிஸ்லாமர்கள் சொல்ல நான் என்னுடைய காதுகளால் கேட்டு இருக்கின்றேன் அப்படி இல்லாவிட்டால் ரசூல்லாய் சல் ஹதீசரை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் எவர் ஒருவர் என் மீது பொய்யான விஷயத்தை இட்டுக்கட்டி சொல்லுகின்றாரோ வேண்டுமென்றே வேண்டுமென்றே ஒரு பொய்யான ஹதீஸ் இது ரசூல்லா சொன்னது என்று வேண்டுமென்றே பொய் சொல்லுகின்றாரோ அவர் தங்கும் இடம் நரகத்தில் ஆகட்டும் என்பதாக சொன்னார்கள் ரசூல்ல இந்த ஹதீஸும் எனக்கு தெரியும் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரசகுல்லா சொன்னது தான் ரசாட்டு நான் கேட்டது தான் என்பதாக அனசு இல்லாஹால அவர்கள் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றார்கள் எப்படி காபிர்கள் காபிர்களோடு சேர்ந்து முஸ்லிம்கள் நரகத்தில் போடப்படக்கூடிய நேரத்தில் அந்த காபியர்கள் முஸ்லிம்கள் வெளியாக்கப்படக்கூடிய சூழ்நிலையை பார்த்து அப்பொழுது கதறுவார்கள் இவர்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று பிரலாவிப்பார்கள் ஆசை வைப்பார்கள் என்பதாக அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நன்றாக இருக்குமே இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அதை எல்லாம் இல்லை எத்தனை விஷயங்களை சொன்னாலும் சரி அவர்களுடைய கொள்கையில் தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சொல்லுகின்றார் அவர்களை விட்டு விடுவீராக காப்பட்டு விடுவீரர்கள் இந்த உலகத்திலே சுகமாக சாப்பிட்டு சுகத்தை அனுபவிக்கட்டும் அவர்களை அப்படியே விட்டு விடுவீர்கள் என் நிலத்தில் வரும்பொழுது நான் அவர்களை பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்ற கருத்தில் அல்லாத்தால் அவர்கள் உலகத்திலே சாப்பிடுகின்ற சுகமாக சாப்பிடுகின்ற நிலையில் நன்றாக சாப்பிடுகின்ற நிலையிலும் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இன்பங்களை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நிலையிலும் அவர்களை விட்டு விடுவீர்கள் ல் ஹிஹிமுல் அமல் அவர்களை உலகத்தினுடைய மேலெண்ணம் பேராசை அவர்களை வீணாக்கிவிட்டது உலகத்தினுடைய பேராசை அவர்களை வீணாக்கிவிட்டது எனவே விரைவிலேயே அவர்கள் தங்களுடைய நிலைகளை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹத்தால சொல்லுகிறார் இந்த அமல் என்று ஒரு அமல் அல்ல ஐன் மீம் லாம் அத அமல் செயல் அப்படின்னு அர்த்தம் இது அமல் அலிம்லாம் அமல் அப்படின்னு சொன்னால் பேராசை அதிக ஆசை என்று அர்த்தம் உலகத்திலே இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று மனிதன் சொல்லுவதற்கு அமல் மேலெண்ணம் மேலாசை பேராசை என்பதாக சொல்ல ஆனால் உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹல்ல இந்த அமல் என்ற அந்த மேலெண்ணத்தை அதிகம் தேடக்கூடிய மேலெண்ணத்தை கொடுத்திருப்பதும் ஒரு வகையிலே அல்லாஹத்தாலா அவன் மீது செய்திருக்கக்கூடிய அருள் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஏனென்று சொன்னால் அந்த மேலெண்ணம் உலகத்தில் அதை சேர்க்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அதை சம்பாதிக்க வேண்டும் இதை சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த மேலான எல்லம் எண்ணங்கள் இருப்பதின் காரணமாக அதை தேடிக்கொண்டிருக்கின்றான் கடைக்கு போவது வர்றது தொழில் செய்கிறது பண்ணுறது இப்படி பல்வேறு விதமான பொருள்களை தேட வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கின்ற காரணத்தினால் மனிதன் உலகத்திலே சுகமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாத்தால் ஏற்படுத்தியிருக்காங்க அதை வாங்கினேன் இதை வாங்கினா அதை தேடணும் இதை தேடணும் அதை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணும் எண்ணமே இல்லைன்னு வச்சுங்க எல்லாருக்கும் இல்லைன்னு வச்சுங்க என்னவாகும் ஒருத்தருக்குமே அந்த எண்ணம் இல்லை என்ன ஆகும் எல்லோரும் கம்பளியை போற்றிக்கிட்டு எல்லாரும் பள்ளியாசல உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளும் கூட கடத்திருந்தார் அப்புறம் எப்படி சாப்பிட்றது எப்படி வியாபாரம் பண்ணுறது உலகத்தில் நான் பார்க்க உலகத்தை எப்படி அல்லாஹத்தில் அம் அமைச்சு வச்சுருக்கேன்னு சொன்னால் பல பல் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களின் மூலமாக உலகத்தை அல்லாத்தான நடத்தி கொண்டு இருக்கிறேன் இந்த தெரு கூட்டுறதை நானும் போய் செய்ய முடியுமா தெரு வேலை என்கிட்ட வந்து இப்போ வந்து வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் தர்றேன் இந்த நாலு தெருவை நீங்கள் ஜெயிலி சுத்தம் பண்ணிடுங்க கூட்டுறாங்களா ஜெயிலில் அது மாதிரி சொல்லி என்ட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு லட்ச ரூபாய் தர்றேன் மாதம் தரோம் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் இந்த நாலு திருவு மட்டும் டெய்லிமா யாருமே சுத்தம் பண்ண மாட்டோம் சாக்கடையை சுத்தம் பண்ணுவதற்காக சில பேர் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர் அவங்க உள்ள கோவணத்தை கட்டிட்டு இறங்குறத பார்த்தாவே நமக்கு அருவறுப்பா இருக்குது பரிதாபமா அவங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காது கூட்டுறவங்க இல்லைன்னா இந்த வேலை நடக்காது தொழிலாளிகள் இல்லைன்னு சொன்னால் உழைக்க முடியாது எல்லாருமே முதலாளி இறந்துட்டேன்னார் நீ போயா அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருமே பணக்காரராக இருந்துட்டார் எல்லாேருமே வசதி உள்ளவர்களாக இருந்துட்டார் எல்லாருமே கௌரவம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தான் அதனால் பல்வேறு தரப்பட்ட மக்களை அல்லாஹத்தால் உலகத்திலே உண்டாக்கி வைத்து எல்லா மனிதர்கள் தான் தரம் பலவிதமாக இருக்குது உலகத்தினுடைய வேலைகள் நடைபெறுவதற்காகவிட அல்லாஹால ஏற்பாடு செய்திருக்கின்றன அதுபோன்று மனிதனுக்கு ஆசை எல்லாத்தால கொடுத்துருக்கிறோம் அந்த ஆசையின் காரணமாக அங்கே போகிறார் இங்கே போகிறார் அதை பண்ணுறார் இது பண்ணுறாரு சில பேர் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க சுகமாக போடுறாங்க கம்மியாக சம்பாதிக்காங்க அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறாங்க சில பேர் சாதாரண சாப்பாடு சாப்பிட்றாங்க சில பேர் பிரியாணியாக சாப்பிட்டுருக்கிறாங்க இப்படியெல்லாம் வாழ்க்கை பலதரப்பட்டதாக அமைந்திருக்கின்றது இப்படி இந்த மேலெண்ணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்ற மேலெண்ணம் இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க எந்த காரியமும் நடைபெறாது அதனால இந்த அமல் மேலெண்ணம் இருக்குதே இது இன்னல் இந்த இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள்டுவது என்பதற்கு ரஹமத்தாக என்பது இல்லை என்று சொன்னால் உலக காரியங்களில் பெரும்பாலானது இல்லாமல் ஆகிவிடும் செய்யப்படாத உலக வாழ்க்கையினுடைய காரணகாரியங்கள் பல துண்டிக்கப்பட்டு இந்த மேலெண்ணம் மனிதனுக்கு ரஹமத்தாக தரப்பட்டதுலா இல்ல அலி அவர்களே ஒரு ஹதீஷ் என்று சொல்லுகின்றார்கள் இன்னமல் அமல் ரஹமத்துல்லாஹி உத்தி இந்த மேலெண்ணம் என்பது அதிகம் தேடுவது என்பது அந்த ஆசை வருவது என்னுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹாலா கொடுத்த ரஹமத்தாகும் லவ் அமல் இந்த மேலன்னம் என்பது இல்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவு கடைசியார் நிலை என்ன ஆகும் என்றால் மா அம்முன் வலதார் வலசகாரி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கவும் மாட்டாள் மரத்தை நடக்கூடியவன் மரத்தை நடவ மாட்டாள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு வந்துடும் தேவையில்லை என்று சொல்லும்போது குழந்தையும் தேவையில்லை கணவனும் தேவையில்லை குழந்தையும் தேவையில்லை அதனால் பாலும் கொடுக்க மாட்டாள் மரமட்டைகள் செடி கொடிகள் பயிர் பச்சைகள் தானியங்கள் எதுவுமே தேவையில்லை அதனால் பயிர் பச்சைகளை எந்த ஒரு ஆளும் விளைய வைக்க மாட்டாங்க மரத்தை நடவட்டும் எல்லாம் வீணாக போயிடும் உலகமே உலகமே வீணாக போயிடும் அதனால் இந்த மேலெண்ணத்தை அல்லாஹத்தலா மனிதனுக்கு ரகமத்தாக ஆக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சரி ஆனால் மனிதன் அந்த மேலத்தின் மேலெண்ணத்தின் மூலமாகவே பெரும்பாலான மனிதர்கள் வீணாகி விடுகின்றார்கள் வீணாவிடுறாரு அல்லாஹுவை மறந்து அவருடைய சட்டங்களை மறந்து ரசூலை மறந்து செய்ய வேண்டியதை மறந்து செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அவர்களை வீணாக்கிவிட்டது இப்படி வீணா போன பேராசையின் காரணமாக வீணாகிவிட்டால் அவர்கள் விரைவிலேயே அதனுடைய பலன்களை அறிந்து கொள்வார்கள் என்றும் அல்லாஹால சரி அடுத்து இது மக்காவாசிகளை பார்த்து எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம் உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமானது பொதுவாக ஒமா அஹ் கரியத்தின் இல்லா அலகா கிதாபும் இவர்களுக்கு இதையும் சொல்லிவிடுங்கள் இந்த மக்காவாசிகளுக்கு முந்தைய சமுதாய பல பல சமுதாயத்தின் நாம் அழித்திருக்கின்றோம் ஆனால் எந்த ஊர்காரர்களை அழிக்கும் பொழுதும் உடனடியாக அழித்து விடுவது கிடையாது அதற்கு ஒரு தவணை காலத்தை நான் ஏற்படுத்தி வைத்தேன் அந்த தவணை காலம் வரும்பொழுது அழித்து விடுவேன் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த சொல்லை கேட்காமல் கடைசியாக அவர்கள் அதிகமான குழப்பங்கள் செய்யும் பொழுது அழிகமான சட்ட மீறுதல்களை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களை அழித்து விடுவேன் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அழிப்பதற்கு ஒரு கால கெடு உண்டு அந்த கெடுவின்படி தான் நான் அந்த அழிவை நிகழ்த்துவேன் என்று அல்லாத்தாலா சொல்லுகிறேன் அதை இந்த மக்களுக்கு சொல்லும்படியாக மக்காவாசிகளுக்கு சொல்லும்படியாக தான் கற்றலை இருக்கிறார் ஒமா அஹ் லக்னின் கரியத்தின் எந்த ஊர்காரரையும் நாம் அழிப்பது கிடையாது இல்லா வலகா கித்தாபும் வாழும் குறிப்பிடப்பட்ட ஒரு தவணை அந்த ஊர்க்காரர்களுக்கு இருந்தே தவிர குறிப்பிடப்பட்ட தவணை இருந்து தான் அழிக்கின்றோம் அது இல்லாமல் அழிப்பதே கிடையாது எந்த ஒரு சமுதாயத்தையும் அழிப்பதாக இருந்தாலும் அதற்கு ஒரு காலவரையறை அதாவது வயதை நாம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் அந்த வயது அந்த காலம் ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது மா தஸ்மிகின் உமத்தின் அஜலக ஒமா எஸ்திரும் எந்த ஒரு சமுதாயமும் அதனுடைய தவணையை முந்தவும் செய்யாது ஒமா எஸ்திரும் அது பிந்தவும் செய்யாது அது அழிக்கப்பட வேண்டிய காலம் எவ்வளோ எந்த நேரம் என்பதாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேனோ அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்தை அழித்து விடுவேன் ஒரு நிமிஷம் ஒரு வினாடி நேரம் கூட பின் முந்தவோ பிந்தவோ செய்யாது மௌத்தை பற்றி அல்லாஹால சொல்லுகின்றான் அல்லவா மௌத்துடைய நேரம் வரும் பொழுது ஒரு நிமிஷம் பிந்தோ ஒரு வினாடி நேரம் முந்தாது பிந்தவும் செய்யாது எந்த நேரத்தை அல்லாஹால குறிப்பிட்டிருக்கின்றோ அந்த நேரத்தில் அது நிகழ்வு அது போன்று சரி இவ்வளவெல்லாம் எச்சரிக்கையாக அந்த மக்களுக்கு மக்காவாசிகளுக்கு அல்லாஹால சொன்னான் ஆனாலும் அவர்கள் எதை கேட்டாலும் சரி அவர்கள் தங்களுடைய கொள்கையில் தான் இருந்தார்களே தவிர திருந்தக்கூடிய நிலையிலே இல்லை அவர்கள் சொன்ன இன்னொரு ரசூல்ல அலையம் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹால அடுத்து கூறிப்படுகிறது இவ்வளவு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது கொஞ்சமாவது அவர்கள் உணர வேண்டுமே உணர்வதே இல்லை சிந்திக்க வேண்டும் சிந்திப்பதும் இல்லை அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் ஜிகர் இறக்கப்படக்கூடிய ஜிகர் என்று சொன்னால் இந்த இடத்துல குரான் குரான் யாருக்கு இறக்கப்படு இறக்கப்பட்டதோ அந்த மனிதரே குரான் இறக்கப்படக்கூடிய மனிதரே குரான் அருளப்படக்கூடிய மனிதரே என்ன கல்லமஜ் நிச்சயமாக நீ ஒரு வைத்தியகார் அப்படின்னு சொன்னான் ஹசூல்லா ஹிசல்ல பார்த்து பல இடங்களில் சொல்கிறான் அல்லாஹாலா அந்த அவங்க சொன்னதை இந்த இடத்துல எப்படி சொல்லுகின்றாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் முகம்மதே சொல்லிஸ்வம் நீங்க பைத்தியகாரர் அப்படின்னு சொல்லல அல்லது நபிய நீங்க பைத்தியகாரர் சொல்லல குரான் யாருக்கு இறக்கப்படக்கூடிய குரான் இறக்கப்படக்கூடியவரே குரான் அருளப்படக்கூடியவரே நீர் பைத்தியகாரர் இது உண்மையிலேயே வெளித்த அதாவது அதனுடைய அந்தரங்கமான அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா நீங்க வந்து அல்லாஹுடைய அல்லா அல்லாஹத்திலிருந்து வேதம் இறக்கப்படுவதாக அருளப்படுவதாக சொல்றீங்க அருளப்படக்கூடியவரே வேதம் அருளப்படக்கூடியவரே என்று அவர்கள் சொல்லுவது கிண்டலாக பரிகாசமாக சொல்லுகின்றார்கள் நீங்க சொல்றத நாங்க நம்பல உண்மையிலேயே வேதம் அருளப்படுவதை நம்பல வேதம் அருளப்படுவதாக சொல்லுபவரே ஏ மனிதரே என்ன கல்லமச்சம் நிச்சயமாக நீர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பைத்தியத்தினால் இப்படி உளர்றீங்க எனக்கு வேதம் அருளப்படுகிறதாக சொல்லு சொல்லிக்கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வேதம் அருளப்பட கிடையாது என்று இந்த வாசகத்தின் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் சொல்ல சொல்லுகின்றான் ரசூல்லாம் அவர்களுக்கு சொல்லி இதை அவர்களுக்கு சொல்லுங்க நீங்க சொல்றீங்க இறக்கப்படக்கூடியவரே அருளப்படக்கூடியவரே என்ன கல்லமஜ் அப்படின்னு சொல்ல ஆனால் உண்மையிலேயே ஜிகர் அல்லாஹுடைய வேதம் நினைவு நினைவூட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய தேவதை போன்று நினைவூட்டக்கூடியது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு விதமான பெயர்கள் இருக்கின்றன குரானுக்கு ஆரம்பத்தில் சொல்லி அதுல ஜிக்ரு என்பதும் ஒன்று இந்த ஜிக்ரு அருளப்படக்கூடியவரே என்று சொல்லும் பொழுது அதனுடைய அசல் அர்த்தத்தை வைத்து கொண்டால் உண்மையிலே ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குரான் ஒரு அற்புதமான திக்கிறது அற்புதமான ஞானம் அற்புதமான செய்திகளை சொல்லக்கூடியது அற்புதமான நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வேதம் இது அற்புதமான நினைவுகளை மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லும் பொழுது இன்னக்கல்ல மஜுனூன் நேர் பைத்தியகாரனாக இருக்கின்றேன் என்று சொல்லுவது அந்த முதல்ல சொன்ன வாசகத்துக்கு இதுக்கு மாற்றமாக இருக்குது ஜிகர் அருளப்படக்கூடியவர் எப்படி பைத்தியகாரராக இருக்க முடியும் உண்மையிலே பைத்தியகாரராக இருக்க முடியாது அப்படிங்கிறத அவருடைய வாசகமே சொல்லுகின்றது ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் ஜிகர் அருளப்படக்கூடியவரே என்று சொல்லுவது கிண்டலுக்காக வேண்டி பரிகாசத்துக்காக வேண்டி சொல்லுகின்றார்கள் நீங்கள் பைத்தியகாரர் என்பதை சொல்லி அந்த வாசகத்தின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் அருளப்படக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் பொய்யி அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே என்னன்னு கேட்டா இது அவங்க சொல்லக்கூடிய கருத்தை அல்லாத்தி என்ற வாசகத்தின் மூலம் அல்லாஹுடைய ஜிகராகி இந்த குரான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அது பதிந்து விட்டால் அல்லாஹுடைய விஷயத்திலே அவர் பைத்தியகாராக ஆயிடுவார் பைத்தியகாரன மூளை கலங்கியவர் அல்ல மூளை கலங்கியவருக்கு பேர் பைத்தியகாரர் சிந்தனை சரியில்லாதவருக்கு பேர் பைத்தியகாரர்னு சொல்றது ஆனால் அந்த இதில் அல்ல அல்லாஹுடைய விஷயத்திலேயே அல்லாஹுடைய நினைவிலேயே அல்லாஹுடைய செயல்பாட்டிலேயே அவர்கள் மூழ்கியவராக அவர் ஆகிவிடுவார் அப்போ சில ஞானவான்கள் ஞானிகள் சூஃபிகளை பார்த்து சில பேர் மக்கள் சொல்லுவாங்க அதால் பைத்தியகாரர் அப்படின்னு சொல்லுவார் பல பல வலிமார்களுடைய விஷயங்களிலே அவருடைய சரித்திரங்களிலே வருகின்றனர் இருந்தார் அவர்களை பார்க்க முடியாதவராக அவர் இருந்தார் அவருடைய விஷயத்திலே மக்கள் எல்லாம் அப்படித்தான் சொன்னார் அவர் ஒரு பைத்தியகாரர் என்பதாக சொல்லுவார் அதே மாதிரி பல மனிதர்கள் இருந்தார்கள் பல வலிமார்கள் இருந்தார்கள் வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது பைத்தியக்காரர்களாக தெரிவார்கள் மஜ்னூன் என்பதாக ஒருவர் இருந்தார் ஹலிஃபஹூன் ரஷீதுடைய காலத்தில் அவர் இருந்தார் போலோல் மஜ்னூன் என்பதாக சொல் அவர் சிறுவர்களெல்லாம் பைத்தியக்காரர் என்பதாக சொல்லி அவரை தெருவில் விரட்டி கொண்டு போவார்கள் கல்லாலும் அடிப்பார்கள் அவர் பைத்தியக்காரர் மாதிரியே நடித்து கொண்டும் இருந்தார் நடித்து கொண்டும் இருந்தார் தன்னை பைத்தியக்காரர் என்று சொல்லுவதை விரும்பினார் அவர் ஏன்னா மக்களிடத்திலே பிரபலம் இல்லாமல் மக்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விட அந்த மாதிரி தன்னை ஆக்கி கொண்டார் அவர் ஆனால் சில ஞானவான்கள் அந்த காலத்திலும் இருந்தார்கள் இவர் இப்படி நடிக்கின்றார் இவர் உண்மையிலேயே மிகப்பெரிய சூகி மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் என்பதாக தெரிந்தவர்கள் அவர் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்திலே போய் எங்களுக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்பார்கள் அப்பொழுது அவர் அருமையான உபதேசங்கள் சிலவற்றை சொல்லுவார் இம்மா ஹசாரி ராமத்துள்ளா அலி தங்களுடைய அகையாவில் பல இடங்களில் அவருடைய சம்பவங்களை எழுதுகின்றார்கள் வெளித்தோற்றத்தில் பார்க்கும்பொழுது அவர் பைத்தியகாரர் மாதிரி தெரிவர் சிறுவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவரை கேள்வி பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் அந்த சிறுவர்களோடு சிரித்து விளையாடி கொண்டு சிறுவர்களில் ஒருவராகவே ஆகிவிடுவார் தெருவில் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பெரிய மனிதர்கள் நல்லவர்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பைத்தியகாரர் தான் என்பதாக நினைப்பார் ஆனால் அவர் அல்லாஹுடைய விஷயத்திலே பைத்தியமானது அல்லாஹுடையிலே பைத்தியமானது அக்பர் மஹித்தீன் இபுல் அரபி ரஹ் சொல்லுகின்றார்கள் என்று ஒரு பாடலை சொல்லுகின்றார்கள் நாங்கள் அல்லாவை பார்த்தோம் அல்ல அல்லா இடத்துல யாரெல்லாம் உன்னிடத்தில் நாங்கள் லைலாவை கொண்டு பைத்தியமானாரே அவரை போன்று வந்திருக்கின்றோம் சல்மாவை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஆசை வைத்தாரே காதல் கொண்டாரே அது மாதிரி காதலை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார் மஜ்னு லைலா மஜ்னுக்கு அதை தெரியும் லைலா என்ற பெண்ணின் மீது அந்த மஜ்னு என்பவர் காதல் கொண்டிருந்தான் அதை போல நாங்கள் மீது காதல் கொண்டிருக்கின்றேன் அது மாதிரி வந்த சல்மாவை பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் சல்மான் ஒரு பொண்ணு இருந்தார் அந்த பொண்ணை ஒரு ஆள் காதலிச்சம் எப்படி மஜ்னூன் லைலாவை காதலிச்சான் அது மாதிரி அவர் அந்த பெண்ணின் மீது அளவிட முடியாத ஆசை வைத்திருந்தால் மோகம் வைத்திருந்தார் வீட்டுக்கார் அது மாதிரி அந்த சல்மாவின் மீது சல்மாவுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வளவு மோகம் கொண்டிருந்தால் அதுபோன்று உன்னிடத்தில் மோகம் கொண்டு நான் வந்திருக்கின்றேன் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதாக ஷேக் அப்துல் ஒரு கவிதையிலேக்கிய சூழ்நிலை ஏற்பட்டு மசிதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து மசித உட்கார்ந்து அதிகமாக சத்தம் திக்ரு செய்து செய்வதும் மெதுவாக செய்ய வேண்டும் சத்தம் திக்ரு செஞ்சிருந்தார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இவர் என்ன இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் காட்டுவதற்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டி திகிரி செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அது தெரிந்தது சா சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள் அவரை அப்படியே விட்டு விடுங்கள் அவர் ஜிகிரிலே பைத்தியமாகி இருக்கின்றார் அல்லாவுடைய விஷயத்திலே அவர் பைத்தியம் ஆகிவிட்டார் அவர் அப்படியே விட்டுடுறோம் இன்னொரு ஹதீசர் ரசி சல்லா அலி இஸ்லாமர்களே சொல்லுகின்றார்கள் உங்களை பைத்தியகாரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் திக்கர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க திக்கர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திக்கர் செய்யும்போது தனியாக வருவார் இங்கே ஆடுவார் அங்கே தலையை ஆட்டுவார் எப்படி ஆடுவார் முன்னால் ஆடுவார் பின்னால் ஆடுவார் சில நேரங்கள் ஆடுவார் சில நேரங்கள் சிரிப்பார் திக்கி செய்யும் பொழுது ஜனங்கள்லாம் பார்க்கும்போது இருந்தாலும் பைத்தியகாரன் அப்படின்னு சொல்லுவார் பைத்தியகாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திக்கர் செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறேன் வெளித்தோற்றத்தில் இந்த ஹதீஸுகளை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் இதை மறுக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் சொல்கிறது இந்த ஹதீஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா சூஃபியாக்களுடைய தன்மை சிலது சாதாரண மக்களுக்கு புரியாது மன்சூர் ஹல்லாஜ் அபுஎஸ்தில் இஸ்லாமி அபு எசீதுல் இஸ்தாமிலா மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க அவர்கள் சில நேரங்களில் தன்னுடைய நிலை மறந்துடுவாங்க தன்னிலை மறந்தது அதுக்கு பேரு மகவுடைய ஹாலத்துள் மக என்பதாக சொல்லப்படும் தன்னை மறந்த நிலை ஜதுவுடைய நிலை என்பதாகவும் சொல்லப்படும் ஹாலத்துள் ஜதுப் என்பதாக சொல்லுவார் அப்படி ஒரு நாள் மறந்த நிலையிலே தன்னை மறந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே அப்படி இருக்கிறார் மெய் மறந்து அந்த நேரத்தில் சொன்னார் முல்கி ஆலமும் இம்முல்கிள்ளா அப்படின்னு சொன்னாராம் என்னுடைய ஆட்சி அல்லாவுடைய ஆட்சியை விட பெருசு அப்படின்னார் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் தெளிவாயிட்டார் அவருடைய சாதாரணமாக ஆகிட்டார் இப்போ மக்கள்லாம் கேட்டாங்க அவருடைய முறியை எங்கள் மக்கள்லாம் கேட்டேன் என்ன நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களே என்னுடைய ஆட்சி அல்லாஹுடைய ஆட்சியை விட பெருசுன்னு சொன்னால் குபுராயி போச்சேன் குபுரானு போனால் உடனே என்ன இஸ்லாமிய சட்டப்படி நீங்கள் உங்களை கத்தல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன வெட்டணும் உங்களை கொலை செய்யணும் அப்போது அவங்க சொன்னால் அப்படி சொன்னலாம் ஆமாம் அப்படி சொன்னீங்க இன்னொரு தடவை அப்படி நான் சொன்னேன்னு சொன்னான் இந்த மாதிரி உள்ள ஒரு நேரம் வந்து சொன்னன்னு சொன்னால் நீங்கள் உடனே எனக்கு கத்தல் பண்ணிடுங்க வெட்டிடுங்க அதே மாதிரி ரெண்டாவது தடவை அந்த மாதிரி ஒரு ஹாலத்து ஜெதுவுடைய காலத்தை ஏற்பட்டுச்சு அதே மாதிரி சொன்னார் மூழ்கி ஆலபம் மின் மூழ்கி என்னுடைய ஆட்சி அல்லாவுடைய ஆட்சியை பெருசு இப்போ ஜனங்கள்லாம் சில பேர் சொன்னாங்க என்ன அன்னைக்கே சொன்னார வெட்ட சொல்லி வெட்டிடலாமா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இவங்க பேசி தீக்கிறதுக்குள்ள அவர் நல்லா தெளிவாயிட்டார் தெளிவான உடனே மறுபடியும் சொன்னாங்க இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு சொன்னா அப்போ சரிதான் சொன்னது அப்படின்னு சரிதான் சொன்னது சரிதான் சொன்னதுன்னு கண்ட கட்டாயமாக கத்தல் பண்ணணும் வெட்டணும் நான் சொன்னது சரி எப்படி அப்படின்னு கேட்டாங்க நான் மெய் மறந்து இருக்கக்கூடிய அந்த நிலை மகவு சகவு என்பதாக சொல்ல அழிந்து விடுவது அழித்து விடுவது மாறி விடுவது அந்த நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி ஜதம்பு ஏற்படக்கூடிய அந்த காலத்தில் அல்லாஹுவை மட்டுமே நான் என்னுடைய மனதிலே நினைத்திருப்பேன் இந்த துணியாவில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் என்னுடைய கண்களுக்கோ என்னுடைய சிந்தனைக்கோ தெரிய வானத்தை பார்த்தா வானம் தெரியாது பூமியை பார்த்தா பூமி தெரியாது மக்களை பார்த்தா மக்கள் தெரிய மாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தால் நெருப்புக்குள்ளே போய் விழ விளைச்சோன்னா விழுந்துடுவோம் ஏன்னு கேட்டால் அது நெருப்புன்னு தெரியாது அந்த நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்தோம் அழகான பெண்ணை பார்த்தோம் அந்த பெண்ணை போய் தொடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டோம் ஏன்னா அவரை தெரியாது ஒரு பெண் இருக்கிறாப்பின்னு தெரியாது ஆம்பளை இருக்கான்னு தெரியாது நெருப்புன்னு தெரியாது கடல்னு தெரியாது நதின்னு எதுவுமே தெரியாது சூரியன் சந்திரன் இன்பம் துன்பம் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஹாலட்சி என்னிடத்தில் இருக்கக்கூடியதுதான் அல்லாதான் அல்லாவை தவிர வேறு எந்த நினைவும் கிடையாது அல்லாவை தவிர வேறு எந்த நினைவும் கிடையாது ஒரு பெரியார் பாடல்கிற சொல்றார் இல்லையா நான் அந்த மாதிரி நேரத்தில் அல்லஹவை தவிர வேறு ஏதாவது ஒரு நினைவு எனக்கு வேறாவது ஏதாவது ஒரு பொருளுடைய நினைவு வந்துவிட்டால் நான் என்னையே காஃபி என்பதாக தீர்ப்பு செய்து கொள்வேன் அப்படிங்கிறேன் அல்லாவுடைய நினைவை தவிர வேறு எந்த நினைவு அந்த காஃபின்னு நான் தீர்ப்பு அப்போ எனக்கு அந்த மாதிரி அல்லாஹாவை தவிர எந்த நினைவும் எனக்கு வராத ஒரு நேரம் அது அல்லாஹுடைய ஆட்சி இருக்கின்றதே அது அல்லாவை தவிர மீதி உள்ள எல்லா பொருளும் அல்லாஹுடைய ஆட்சிக்குள்ள பொருள் விளக்கம் சொல்றாரு அல்லாவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இந்த ஆழம் என்ற பிரபஞ்சம் படைக்கப்பட்டதோ இனிமேல் படைக்கப்படக்கூடியதோ இதைக்கு முன்னால் படைக்கப்பட்டு அழிக்கப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் சேர்ந்து அல்லாஹுடைய ஆட்சி பொருள் அல்லாவுடைய ஆட்சி முல்க் அவனுடைய ஆட்சி அல்லாவுடைய ஆட்சி ஆனால் நான் இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த பொருள்கள் எதுவுமே என்னிடத்தில் கிடையாது அல்லாஹ் தான் என்னிடத்தில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லும் படைத்த அல்லாஹ் மட்டும் என்னிடத்தில் இருக்கின்றான் அந்த நினைவு மட்டும் இருக்கின்றது இந்த படைக்கப்பட்ட எந்த பொருளுடைய நினைவும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லும் என்ற நிலையில அல்லாஹுடைய ஆட்சி படைக்கப்பட்ட பொருள்கள் என்னுடைய ஆட்சி என்னுடைய எண்ணம் முழுவதும் அல்லாஹின் மீது இருக்கின்றது படைக்கப்படாத நித்தியனான அல்லாஹின் மீது இருக்கின்றது ஆகவே அல்லாஹ் என்னிடத்தில் முழுமையாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹுடைய ஆட்சியாகி இந்த படைக்கப்பட்ட பொருளை விட என்னுடைய ஆட்சிய அது பெருசு என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அதை மக்கள் ஒத்துக்கிட்டாங்க விட்டுட்டாங்க சில பேர் அதுக்கருத்து வேறுபாடு சொன்னாங்க அதே மாதிரி மன்சூர் அஹல்லாஜ் அவரு அதே மாதிரி ஒரு நிலை ஏற்பட்ட நேரத்தில் சொன்னார் அனல் ம்மான் எந்த பொருளும் தெரியாது நகரத்தில் இருக்கக்கூடிய நேரம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி அவர் சொல்றாரு அனல் ஹக் தான் அல்லாரு என்ன பண்றது இன்னொரு தடவை சொன்னால் கூப்பிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு தடவை சொன்னார் கொண்டு போனாங்க அனல் ஹாக்கல் ஹாக்குனே சொன்னார் இன்னும் தெளிவா இல்லை அவர் அனல் ஹாக்குன்னு சொன்னார் அதை வெட்டிடுங்க அப்படின்ட்டாங்க உடனே வெட்டினாங்க தலைய வெட்டி அந்த ரத்தம் தெரிச்சிச்சு அந்த ரத்தம் ஒவ்வொரு துளியும் அனல் ஹாக்க அனல் ஹாக்கு சத்தம் போட்டுச்சு அப்படின்னு வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்ற அவங்களுடைய நிலையில சொன்னாங்க அநாது மார்க்கத்தில் ஷரியாரத்துடைய முறைப்படிக்கு ஜாயிஸில் கூடாது அப்படின்னு சொல்றது நான் தான் அல்லான்னு ஒருத்தன் சொன்னால் என்ன பண்றது நானா நபின்னு சொன்னாவே அவன் கொலை செய்யணும் அல்லான்னு சொன்னான்னா அவ கொலை செஞ்சிட்டாங்க சரியத்து படிக்க அவர் கொலை செய்தார் ஜுரைதல் பகந்தாஜ் சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது ஒரு ஒரு சம்பவம் ஒரு வாசகம் இருக்கின்றது இவர் சொல்லுவது சரிதான் என்று எனக்கு தெரியும் அவர் தீர்ப்பு காசி தீர்ப்பு செய்கிறார் பிரதமர் நீதிபதி அவர் இவர் அனல் ஹக்குன்னு சொல்றது சரிதான் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் சரியில் சரியில்லை அதனால் நான் காசியாக இருக்கிற நான் நீதிபதியாக இருக்கிறதுனால நான் சரியா படித்தான் தீர்வு செய்ய முடியும் தரியகத்தின் படி தீர்வு செய்ய முடிய ஞானத்தின்படி மாரிஃபாவின்படி ஹக்கீக்கத்தின்படி தரியகத்தின்படி இவர் சொல்வது சரிதான் அதாவது சரியத்தின்படி சரியில்லை அதனால் இவருக்கு நான் உத்தரவிட்ட இவர் கொலை செஞ்சு கொலை செய்தாங்க ரத்த துளிகள் அனைத்தும் அவர் அடக்கப்படும் வரைக்கும் அனல் ஹக் அனல் ஹக் என்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தது இன்னொரு வரலாற்றுல இன்னொரு சம்பவத்திலே எப்படி சொல்றது அந்த ரத்தம் கீழே விழுந்தது துள்ளி எழுந்தது அல்லாஹுடைய உள்ளே பூந்து விட்டால் நிறைந்து விட்டால் எதுவுமே நினைப்பு கோராது அந்த கருத்தை தான் இவர் சொல்றாருங்க யாரு ஷேக் அக்பர் மொஹய்தீன் இபுனுல் அரபி ரஹமத்துல்லாஹி என அவர்கள் சொல்றாரு அப்படிப்பட்ட அற்புதமானது அப்புறம் சொன்னாங்க அந்த மக்காவாசிகள் நீர் உண்மை சொல்லக்கூடியவர்களில் உள்ளவராக இருந்தால் நீர் நபி என்று சொல்லுகிறீரே அது உண்மை சொல்லுவதாக இருந்தால் பிரசூல் என்று சொல்லுகிறீர்களே அப்படி அது உண்மையாக இருந்தால் உண்மை சொல்லக்கூடியவர்களில் உள்ளவராக நீர் இருந்தால் மலக்குகளை எங்களிடத்தில் நீங்கள் கொண்டு வரக்கூடாதா உன்னால வந்திருக்கு பெரிய நிறைய ஆயத்துக்கொள் நீங்க நபின்னு சொல்றதுக்கு மலக்குகளை சாட்சியாக கொண்டு வரணும் ஆதாரமாக கொண்டு வரணும் அந்த மலக்குகள்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்லணும் இவர் நபிதான் இவர் நபின்னு சொல்றது சரிதான் இவர் அல்லாவுடைய ரசூல் தான் அப்படின்னு மலக்குகள் வந்து சொல்ல சொல்லக்கூடாதா அப்படி சொன்னாங்க மலக்குகள் ஒன்னுல்ல எல்லா மலக்குகளும் சேர்ந்து அதனால அல்லாஹத்தால அதற்கு விடை சொல்லுகின்றான் பதில் சொல்லுகின்றான் மலக்குகளை நாம் அனுப்புவதாக இருந்தால் ஹக்கை கொண்டே தவிர அனுப்ப மாட்டோம் இறக்கி வைக்க மாட்டோம் ஹத்தை கொண்டை அப்படின்னு சொன்னால் குரானை கொடுப்பதற்கான வகையை கொடுப்பதற்காக வேண்டியதான் வழக்குகளை அனுப்பி வைப்போம் அல்லது தண்டனை ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் அவங்க மிகப்பெரிய அவங்க சொல்றாங்க தண்டனையை கொடுப்பதற்காக வேண்டிய தவிர வேறு எதற்கும் வழக்குகளை நாங்கள் அனுப்ப இவங்க மலக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க இல்லையா மலக்கு வந்தால் என்னவர் தெரியுமா தண்டனை அவர் மலக்குகளை அனுப்புறதே கடைசி நிலைய நேரத்தில் தான் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அந்த ரசூல்மார்கள் கேட்கலன்னா கடைசியில் மலக்குகளை தண்டனைக்குரிய மலக்குகளை தண்டனையை கொண்டு அனுப்பி வைப்பான் அல்லாத்தார் அதுதான் ஹக்குங்கிறது ஹக்குன்னு சொன்னால் தண்டனை ஒரு அர்த்தம் வகையை கொண்டு அல்லது இப்போ ரசூல்லா சலாஸ்லாம் அவர்களுக்கு குரானை கொண்டும் குரானை கொண்டே தவிர வகையை கொண்டே தவிர தூதுவத்தை கொண்டே தவிர மலக்குகளை நாம் அனுப்ப இறக்கி வைக்க மாட்டோம் அல்லது அல்லாவுடைய தண்டனையை கொண்டே தவிர அவர்களை ஈமான் கொள்ளவில்லை என்றால் தண்டனையை கொண்டே தவிர அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படி மலக்குகள் வந்துட்டாங்க அப்ப கத்துவாங்க கதறுவாங்க கொஞ்ச நேரம் தவணை கொடுங்க நாங்கள் திருந்திடுறோம் அப்படின்லாம் அது நடக்காது ஒமா காமு முதன் முன்வரின் அந்த நேரத்தில் அவர்கள் தவணை கொடுக்கப்பட மாட்டவர்கள் கொடுக்கப்பட்டவர்களாக ஆக மாட்டார்கள் தவணை கொடுக்கப்பட மாட்டார்கள் கொஞ்ச நேரம் இருங்க நாங்கள் திருந்திடுறோம் நாங்கள் ஈமான் கொண்டு நல்ல பிள்ளையாயிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடிய மலக்குகளை அனுப்பி இவங்க கேட்குற மாதிரி அனுப்பி வச்சா அவ்வளோதான் அதோட முடிஞ்சு வச்சு அடுத்த அல்லாத்துல இந்த குரானை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற இன்னா நகன் நசல் ஜிக்ரன் இந்த ஜிக்ரை குரானை நல்ல ஜிக்ரன்னு வச்சுல அதே மாதிரி இங்கேயும் இந்த குரானை நிச்சயமாக நாம் தாம் இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாம் தாம் அதனைக்கூடியவர்களாக இருக்க இறக்கி வைத்தோம் நாம் தான் பாதுகாப்போம் இதை யாரும் மாற்றிவிடாமல் கூடுதல் குறைவு செய்து விடாமல் முந்தைய வேதத்தை போன்ற அந்த கருத்துக்களை சிதைத்து விடாமல் சட்டங்களை மாற்றிவிடாமல் நாமே பாதுகாத்துக் கொண்டிருப்போம் என்று அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கிறான் வந்து ஏற்பட்டால் போய் நம்ம செண்டை போட்டு பாதுகாக்கிறாங்க இவங்க பாதுகாக்கிறது அல்லாஹாலாவுடைய உதவியினால்தான் இவங்களா அதை செய்ய முடியாது அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய திருவை அல்லாஹுடைய நுஸ்ரத் அவர்களுக்கு இருப்பதின் காரணமாக இவர்கள் மக்களுக்கு பத்தியில அதை குரானை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹாலா உறுதி சொல்லுகின்றான் இன்னா நிச்சயமாக நாம் நகனு நாமே இன்னா அப்படின்னு சொன்னா நாம் நிச்சயமாக நாம் அப்படின்னு அர்த்தம் வந்துடுது அப்புறம் நகனு என்ற வார்த்தையை போட்டதுனால நிச்சயமாக நாமே உறுதியாக நாமே தான் இந்த குரானை இறக்கி வைத்தோம் வேறு யாரும் கிடையாது அதை உறுதிப்படுத்துகின்ற இறக்கி வச்சதை முதல்ல உறுதிப்படுத்திட்டு நிச்சயமாக நாம் நிச்சயமாக நாம் லகு அதனை நிச்சயமாக பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்போம் லேஹோன் அப்படின்னா நிச்சயமாக பாதுகாப்போம் இதில் எத்தனை நிச்சயம் இருக்கு தெரியுமா இன்னா அப்படிங்கிறது ஒன்று இந்த நகர் போட்டதுனால இன்னொரு ரெண்டாவது ஒரு உறுதிப்பாடு அதே மாதிரி அடுத்து போடக்கூடிய அது உறுதி லஹோன் அந்த லா லாமோ வந்து உறுதியை காட்டக்கூடும் ஒரு நாலஞ்சு விதமான உறுதிப்பாட்டை சொல்லி அல்லாஹத்தாலா இதை உறுதியாக நாம் தான் இறக்கி வைத்தோம் நாம் தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹத்தாலா சொல்லுவாங்க இந்த பாதுகாப்போம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று ஆரம்ப காலத்தில் பின்னால் ஒரு ஆயத்து வருகின்றது ரசூல்லாய் சல்லா அலை சொல்லுடைய காலத்துக்கு முன்னதாக இந்த சைத்தான்களுக்கு ஒரு அனுமதி அல்லாஹாலா கொடுத்துருந்தான் ஏழு வானம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க ஏன்னா முதல்ல வானத்தில் இருந்தாம அதனால் வானம் வரைக்கும் போகிறதுக்கு அனுமதி இருந்துச்சு ஆதமலை சலாத்துலேருந்து முசாலேஸ்வலாத்துடைய காலத்திலையும் கூட போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அங்கே போகிறது மலக்குகள் பேசக்கூடியதை ஒட்டு கேட்பது ஒட்டு கேட்டு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதாவது அல்லாஹலா சில சட்டங்களை நாளைக்கு என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் சில மலக்குகளுக்கு அல்லாஹலா ஒரு ஆர்டர் போட்டிருப்பான் நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் அவர்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதை கேட்டுக்கிட்டு வருவான் சைதான் சைதான்கள் கேட்டு வருவாங்க வந்து குறிகாரர்களிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லி அவங்களுடைய மனசில் போட்டு அவன் வந்து இவன் ஒன்றை சொன்னா அந்த சைதா ஒன்றை சொன்னான்னா அது கூட தொண்ணூற்றி ஒன்பது விஷயங்களை பொய்யான விஷயங்களை சேர்த்து குறி சொல்லுவாங்க அந்த நூறு விஷயங்களை அந்த குறிகாரன் சொல்லும்பொழுது மக்களுக்கு சொல்லும்போது அந்த ஒன்று உண்மையாக இருக்கும் உண்மையை தான் கேட்டு வந்தான் அந்த ஒன்று மட்டும் உண்மையாக இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது பொய்யா இருக்கும் பார்க்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க நிறையா ஏதாவது யாராவது ஒரு ஆளுக்கு பழிச்சு கொள்கியை போயிட்டா அப்படியே சரியாகும் நான் போனேங்க அந்த ஆள் சொன்னாங்க கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் அந்த சாமியார்ட்ட போனால் கரெக்டாக இருந்துச்சு அந்த அஜத்திட்ட போனால் கரெக்டாக சொல்லிவிட்டாருங்க அவர் தான் நல்ல அஜர் இனிமேல் அவர்கிட்டவே போய் மந்திரிக்கணும் தாயத்தை போடணும் எல்லாம் அவர்கிட்ட தான் செய் இந்த அஜத்தெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அஜத்த மேலே நம்பிக்கை வந்துடும் அந்த சாமியார் மேலே நம்பிக்கை வந்துடும் உலகத்தில் பார்க்கணும் இது சைத்தான்கள் செய்ய செய்யக்கூடிய வேலை எப்படி செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஈசா அலி அவர்கள் வந்த பின்னால் ஈ சாலசிலுடைய காலம் வரைக்கும் என்பதாக சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது அதிர்ச்சி வருது அந்த சைத்தான்கள் மூன்றாவது வானத்தோடு தடுக்கப்பட்டு விட்டார்கள் மூணு வானம் வரைக்கும் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு அத்த மலக்குகள் மூலமாக அவர்கள் தடை செய்யப்பட்டார் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் வந்த பிறகு வானத்துக்கே போக அனுமதி கிடையாது என்று தடை செய்யப்பட்டு விட்டார் அதனால அல்லாஹால இந்த குரானை இறக்கி வைக்கக்கூடிய ஷைத்தானை விட்டு பாதுகாத்தார் ஏன்னா அந்த ஷைத்தான்கள் செல்லக்கூடிய நேரத்தில் மேலே செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜிப்ரி அவர்கள் வகை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஜிப்ரி அலா இஸ்லாம் ஆனால் அல்லாஹாலா சொல்லுங்கன்னா வேறொரு இடத்தில் சொல்லும் பொழுது அவர் இன்னகு ல அமீன் அவர் ரொம்ப பலம் வாய்ந்தவர் ஒரே ஒருத்தர் ஜிப்ரீல் அலாஹ் அவர் பலம் வாய்ந்தவர் என்ன பலம் வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான ஷைத்தான்கள் வந்தாலும் சரி ஜின்கள் வந்தாலும் சரி எல்லோரையும் முறியடித்து அந்த வகையை பத்திரமாக கொண்டு வந்து சதலாலை சில வருடத்தில் சேர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவரை யாரும் மிகைத்து விட முடியாது யாரும் ஜெயித்து விட முடியாது அவரை யாரும் வழிமறித்து அந்த வகையை பிடிக்கிக் முடியாது எந்த ஷைத்தானாலும் முடியாதுனால் எந்த ஆற்றலினாலும் முடியாது அது மட்டுமல்ல கொடுக்கப்பட்ட அந்த வகையை ஒரு அணுகுட அணு அளவு கூட பிசகில்லாமல் அப்படியே ஒப்படைக்கூடிய அனுப்புகின்றார் என்று அல்லாஹால ஜிப்ரில் ஆற்றலைப் பற்றி அவருடைய நம்பிக்கையை பற்றி சொல்லி காட்டுகிறார் ஆனாலும் மனிதர்கள் இப்படி நினைச்சு கொள்ளக்கூடாது அதாவது எடையில வகை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் சைத்தான்களோ ஜின்களோ வேறு பொருள்களோ வேறு சக்திகளோ தடை செய்து அதை பிடுங்கி அல்லது அதிலே கொஞ்சம் கலப்படம் செய்து அல்லா எதை கொடுத்தாலும் அதிலே கொஞ்சம் மாற்று கருத்துக்களை சேர்த்து இங்கே உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டார் என்பதாக நினைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹாலா இங்கே சொல்றான் இந்நாள் அஹூ நாம் தான் அதை பாதுகாக்கின்றோம் எப்படி நம்மிடத்திலிருந்து அது கொடுக்கப்பட்டதோ அதே போன்றுதான் மஹல்லா அலி சொல்லம் அவர்களாகி அவர்கள் என்னுடைய தூதரிடத்தில் அது கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது எப்படி லகுல் மகூல்ல எழுதப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி ரசூல்லுடைய கல்விலே பதிக்கப்பட்டது அதனால அது எந்த மாற்றமும் கிடையாது யாரும் அதை கூடுதல் குறைவாக ஆக்கிவிட முடியாது அதே உலகத்திற்கு வந்த பின்னால் இது முதல் கருத்து இரண்டாவது கருத்து உலகத்திலே அது அருளப்பட்ட பின்னால் அந்த குரானை மாற்றி விடுவதற்கு யாரும் அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல யாராலும் எந்த சக்தியாலும் முடியாது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரே ஒரு புள்ளி ஒரு ஜேர் ஜபர் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் ஒரே வேதம் குரான் மட்டும்தான் உலகத்துல எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டு விட்டது ஏன்னு கேட்டா இந்த கேரண்டி அந்த வேதங்களுக்கு கிடையாது முந்தைய மூன்று வேதங்களுக்கும் இந்த கேரண்டி கொடுக்கப்படவில்லை நாம் தான் இறக்கி வைத்தோம் நாம் பாதுகாப்போம் அப்படிங்கிற எந்த வேதத்துக்கும் அல்லா தால சொல்ல குரானுக்கு மட்டும்தான் அல்லா தால சொல்லியிருக்கா தௌரா திஞ்சில் சபூர் எந்த வேதத்திற்கும் நாம் பாதுகாப்போம் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்கல அல்ல இறக்கி வச்சதாலே சரி அவ்வளோதான் இந்த கேரண்டி அல்லாஹால எதிர்க்க மட்டு கொடுக்குறேன் இன்னொரு கருத்து இந்த குரான் எப்படி அருளப்பட்டதோ அதே மாதிரி ஐயாமத்து நாள் வரைக்கும் இருக்கு கடைசி காலம் வரும்பொழுது குரான் உயர்த்தப்படும் என்று ரசூல்லாய் சலாஹெலாம் சொல்றாங்க ஒரு அதிச குரான் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னால் குரானை பாடமிட்டவர் யாருமே இருக்க மாட்டார் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஹாபிசு குரானை பாடமிட்டவர் யாருமே இருக்க மாட்டார் என்னொரு அறிவிப்பின்படி குரானுடைய குரான் இருக்கும் இந்த மாதிரி குரான்லாம் அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்து பார்த்தாங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தாளாக இருக்கும் பேப்பர் எழுத்து இருக்காது குரானை அல்லாஹாலா உயர்த்திடுவோம் அதுக்கு பின்னால் தான் துனியா அழியும் உலகம் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த குரானில் எழுத்துக்கள் எதுவுமே இருக்காது அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹாலா எப்படி இப்பொழுது அருளி இருக்கின்றானோ அனுப்பி இருக்கின்றானோ இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ இது அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும் பாதுகாத்துள்ளோம்லாய் சொல்லு கல்விலே முதலாவது இறக்கி வைத்தான் அசல் அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய அசல் அவங்க பல விளக்கங்கள் சொல்லி இருக்கிறோம் அசலான அந்த மனிதனிடத்தில் கல்விலே அல்லா சா இறக்கி வச்சா அந்த இருந்து கல்விலிருந்து புனிதமான அந்த கல்விலிருந்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய கல்புக்கும் அது அது பரவலாக கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு கல்பு தான் ஒரே ஒரு இதயத்தில் தான் அது இறக்கி வைக்கப்பட்டது இன்னைக்கு எத்தனை இதயங்களில் இருக்கின்றது பல கோடிக்கணக்கான இதயங்களிலே அந்த குரான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பல கோடிக்கணக்கான இருக்கின்ற இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொன்னா முதல்வர் ரசூல்லாவுடைய கல்விலையும் பிறகு மூமிநாத மனைவி கல்விகளிலே அதை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அர்த்தம் யார் அதை பாடமாக்கி இருக்கின்றார்களோ அவருடைய அந்த நிச்சயமாக நாம் அதனை நாமே பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னால் யார் பாடமாக்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்களே அவருடைய உள்ளங்களிலே உள்ளதை நாமே பாதுகாப்போம் அப்போ குரானை யார் யார் பாடமாக்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடன் நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடன் தொடர்பு இல்லாமல் தன்னுடைய மனோ விருப்பப்படிக்கு உலகத்தில் நடந்தால் அந்த இருக்கக்கூடிய அந்த பதிவு செய்யப்பட்ட கல்வியில் பதிவு செய்யப்பட்ட அந்த குரான் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் பெரும் பாவம் ரசூர்லாய் சல்லா அலி சொல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிறார்கள் சொல்லியிருக்கிறோம் எனக்கு பாவங்கள் எடுத்து காட்டப்பட்டன எது எதுவும் பெரிய பாவங்கள் என்பதெல்லாம் எடுத்து காட்டப்பட்டன அதிலே ரெண்டு பாவங்களை மிகப்பெரியதாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன ஒன்று மசிதிலே எச்சில் துப்புவது இன்னொன்று குரானை பாடமாக்கி மறந்து விடுவது அப்படின்னு சொன்ன எங்கூர்ல இருந்தார் அவருக்கு பேரே மறந்த ஹாபிஸாபி பாடமாக்கினாரு எல்லாத்தையும் மறந்துட்டாரு அதனால அவருக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க மறந்த ஹபிசா அந்த மறந்த அப்சா வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் மறந்துறது மிகப்பெரிய குற்றம் பெரும் பாவங்கள்ல பெரும் பாவங்கள் காட்டப்பட்டன அந்த பெரும் பாவங்களிலே ரொம்ப பெரிய பாவங்களாக ரெண்டு பாவங்கள் மஸிதிலே எச்சு போகுது அப்படின்னு சொன்னால் மஸ்ஜிதை அசுத்தம் பண்ணுவது அப்படின்னு கருத்து மஸ்ஜித் புனிதமான அல்லாஹுடைய வீடு அல்லாவுடைய வீட்டை அசிங்கம் பண்ணக்கூடாது அசிங்கம் பண்ணுவது குப்பை கூளங்களை போட்டு எச்சில் துப்பி அசிங்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் உலக பேச்சுக்களை பேசி அசிங்கம் பண்ணக்கூடாது செல்போன்களை உள்ளே கொண்டு வந்து பேச விட்டு மணி அடிக்க விட்டு அசிங்கம் பண்ணக்கூடாது அதுவும் பெரிய பாவம் தான் தெரியறதில்லை மக்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க வெள்ளியாசலுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் என்ன அதை இல்லை அந்த நேரத்தில் சில செய்திகள் ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்துச்சு அப்போ வச்சிருந்தீங்களா சும்மா வந்தீங்க ஏதாச்சும் செய்தி அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு டெலிஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் எடுக்கலை ஆஹா யார் பேசுனாருன்னு தெரியலையே நாங்கள் எடுத்தோம் இன்னார் பேசுனார் அப்போ உடனே அவர் டயல் பண்ணி மறுபடியும் அவர்கிட்ட பேசுவோம் அது மாதிரி செஞ்சுட்டு போங்களேன் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெசேஜினும் போர்டு வேலை போட்டு வச்சுருக்கிறாங்க பத்தாவதுக்கு இமாமா இருக்கக்கூடியவர் சவ் சுபோக்கும் உங்களுடைய சப்புகளை சரியாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய செல்ஃபோன்களை ஆஃப் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு வேறு எந்த ஹரீசன் இருக்குது அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா ஒவ்வொரு நேரமும் சொல்லிட்டு இருப்பாங்க அதை ஒவ்வொரு நேரம் எதை சொல்லணும்னு ரசூ இல்லா சொன்னாங்களோ அதைத்தான் சொல்லணும் ஒவ்வொரு நேரம் செல்போன் ஆப்ணும்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு பள்ளியாசலில் பார்த்தேன் உங்களுடைய கீழாடுகளை கரண்டை மொழிக்கு மேலே தூக்கி கொடுத்தி கொள்ளுங்க அதையும் சேர்த்து சொல்கிறாரு அது நிரந்தரமாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை கொள்கையில் மட்டும் இருந்தால் இப்போ அது மாதிரி என்னாச்சுன்னு கேட்டால் பெரும் பாவங்கள் அதில் சேர்ந்தது குரானை மறப்பது அப்படிங்கிறது அதனால அல்லாஹா தலா மூமி நான மனிதனுடைய கல்விலே அதை கொண்டு வந்து போட்டு இருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு குறான பாடமாக்கி வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னார் அவர் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர் அல்லாஹுடைய கலாம் ஷெரீப் அவருடைய உள்ளத்திலே பரிந்து இருக்கின்றது அதை அல்லாஹ் தான் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகா அல்லாஹவை இவர் கவனிக்க வேண்டும் என்று இபின் அப்பாஸ் அல்லா தாலுல்ல சொல்லுகின்றார்களே அல்லாவை நீ பாதுகாத்துக்கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாவை பாதுகாத்துக்கிறதுனா என்ன அல்லாவுடைய கட்டளைப்படி நடந்து கொள்ளனா இருந்தார் நாம் தாம் இறக்கி வைத்தோம் எவர் அந்த லா இலாக இல்லல்லா என்ற திக்ரை நிரந்தரமாக செய்து வருகின்றாரோ கல்விலை ஏற்றி கொள்ளுகின்றாரோ அவருக்குவோம் கல்வியை பாதுகாப்போம் உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் பாதுகாப்போம் அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவோம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு ஆகிரத்திலும் உறுதியான களிமாவை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்துகின்றான் உறுதியான களிமா லா இல் அல்லா உலகத்தில் உறுதிப்படுத்தினார் மௌத்துக்கு பின்னாலும் கபுல உறுதிப்படுத்துவார் பாஷரில் உறுதிப்படுத்துவார் சொர்க்கத்திலே அல்லாத்தால் அவர்களை சேர்ந்து அந்த கருத்தும் இங்கே சொல்லப்படுகின்றது லா இலாஹில் அல்லா என்ற திக்கரை நாம் தாம் இறக்கி வைத்தோம் நாமே அதனை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னால் யார் அதை பாடமாக்கி இருக்கின்றார்கள் யார் அதை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த களிமாவை அந்த களிமாவை கொண்டு அவர்களை பாதுகாப்போம் அப்போ பா பாதுகாப்போம் சொன்னால் அல்லாதான் பாதுகாப்போம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை பாதுகாப்போம் அல்லாஹால சொல்லும் பொழுது அல்லாஹால வேண்டும் அதாவது அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது அதை யாராலும் மாற்ற முடியாது யாராலும் மறைக்க முடியாது யாராலும் அழித்து விட முடியாது குரானை நான் அழித்து விடுகின்றேன் நாங்கள் அழித்து விடுகின்றோம் என்னுடைய சக்தியால் அழித்து என்னுடைய ஆட்சியிலே அழித்து விடுகின்றேன் அதிகாரத்தை கொண்டு அழித்து விடுகின்றேன் என்று எவராவது சொன்னால் அவர் அழிந்து விடுவாரே தவிர குரால் அடியார் என்பதை இந்த ஆயத்த நமக்கு தெளிவுபடுத்துகின்றோம் விளக்கத்தின் அனைவருக்கும் தந்து விடுவார்